ஒன்பது எதிராக ஒருவர் ஆயுதத்தை ஏந்தினால் மேலும் எவர் நம்மை ஏமாற்றுகிறாரோ அவரும் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று நபி சொல்லு அலிசல்லம் அவர்கள் கூறினார்கள் பூஜ்ஜியம் ஒன்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உணவு பொருள் விற்பவரே இது என்ன என்று கேட்டார்கள் இறைதூர் அவர்களே மழை பெய்து விட்டது என்று அவர் கூறினார் உடனே நபிசல்லாகும் அனியின் வசல்லம் அவர்கள் அந்த ஈரம்பட்ட தானியத்தை மக்கள் பார்க்கும் வகையில் மேற்பகுதியில் நீர் வைத்திருக்க வேண்டாமா நம்மை ஏமாற்றுகிறவர் நம்மை சேர்ந்தவர் அல்ல என்று கூறினார்கள்